வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த கந்தபுராணம் அசுர காண்டம் சுக்கிர சுக்கிரனுபதேச படலம் அற்றாகின்ற வேலையின் அரணம் போர் சுற்றா நிற்கும் தான் அவர் தம் கோன் தொலைவில் சீர் பெற்றான் என்னும் தன்மையை உன்னிப் பெருவன்மை உற்றாரொல் என்றார்த்தனராற்றவப்புற்ற கூழியில் வேதன் கண்டுயில் வேலை உலகம் சூழ் ஆழிகளேழும் ஆணையின் நிற்றல்லது நீங்கி மாழை கொள்மேறுச் சுற்றியது என்ன மகத்து எல்லை சூழ் அறள் நீங்கிச் சோர் முதல் தன்பால் துண்ணுற்றார் கண்டார் ஆற்றார் காண்மிசை வீழ்ந்தார் கமழ் வேரி கொண்டார் ஒத்தார் கைத்தொழுகின்றார் குப்புற்றார் அண்டா ஓகை பெற்றனர் தொன்னாள் அயர்வெல்லாம் விண்டார் வெஞ்சூர் தன்புடையி விரவுற்ற முன்னாகுற்றோரிற் சிலர் தம்மை முகநோக்கி இந்நாள் காரும் நீர்வலிய கொலனவோதி மன்னாகுற்றோ நல்லருள் செய்ய மகிழ்வை தீ அன்னார் யாரும் என்னதோர் மாற்றம் அறைகுற்றார் தீவுண்டாகும் கண்ணுதல் கொண்ட சிவன் உண்டு நீ உண்டு எங்கற்குறை உண்டோ நிலையாகியேயும் செல்வம் சீரோடு பெற்றோம் இடரற்றோம் தாயுண்டாயின் மைந்தர்த்தமக்குவோர் தளர்வு உண்டோ பார் பார்த்தம்பனாகி இறை பின்னோர் தன் பாலாக நிற்புழியந்த தகுவான் வன்பாலானான் செய்வது என்னாவானோர்கள் துன்பாய் அச்சுற்று ஏங்கினர் ஆவி தொலைவார்போல் சேனை நள்ளிடைச் சீர்கழுவன்மையான் மேனத்தன்மை விருப்பினிற்கண்ணுறியே மானமேற் மண்ணொடுந்தான் அவர் சோனை மாறியில் தூமலர் தூவினார் தூசு வீசினர் சூர் முதல் வாழி என்று ஆசி கூறினர் ஆடினர் பாடினர் பேசலாத பெரும் மகிழ்வு எய்தினார் வாசவன் தன் மனத்துயர் நோக்கினார் அண்ணலார் அருளால் அழல் வேதியின் கண்ணில் வந்த கணிப்பில் படைக்கலாம் ோரையறையவராக்கினான் எண்ணினாலும் நவையறப் போற்றவே கண்ணகன் புயக் காவலன் தானைகள் மண்ணும் பானமும் மாதிரை அல்லையும் தன்னறச் செலத்தம்பியர் தம்மொடும் எண்ணி வேள்வீரும் களம் நீங்கினான் நீங்கி மீண்டு நெடும் தவத்தந்தை தன் பாங்கர் எய்தி பணிந்து பரமனால் வாங்கள் உற்றவரத்தியல் கூறியே யாங்கள் செய்வகை என் இனி என்னவே தந்தை கேட்டுச் சதமகன் வாழ்வினுக்கு அந்தமாகியதோ அண்டருக்கீடர் வந்ததோ வெம்மறை நெறி போனதோ எந்த யாரருள் இத்திரமோயனா உன்னி உள்ள துணர்வுரு காசிபன் முன்னை நுங்கண் முதற் கொறுப்பார்க்கவன் அன்னவன் கண்ணடை குதிர் அன்பினீர் அடைதிரே என்னின் அன்னவன் உங்களுக்கு இடையரா வகை இத்திருமல்குற நடை குள் புந்தினவென் விடும் நன்றியனா விடை புரிந்து விடுத்தனன் மேலையோன் விட்ட காலை விடை கொண்டு வெய்யவன் மட்டி இயலாத இட்டமான இயல் புகரோனிடம் கிட்டினான் அது கேட்டனன் நாங்கு அவன் கேட்டுணர்ந்திடு கேழ்கிழர் தேசிகன் வாட்ட நீங்கி மகிழ் நரை மாந்தியே வேட்டமைதி விரைந்து தன் சீடர் தம் கூட்டமுடு எதிர்கொண்டு குறுகவே கண்ட சூரன் கதுமெனத்தன் பெருந்தண்ட முன் சென்று தம்பியற் தம்மொடு மண்டு காதலின் மன்னிய தேசிகன் புண்டரீக மென் பொன்னடி தாழ்ந்தழ நன்று வாழிய நாளுமென் ராசிகள் நின்று கூறி நிறுதற்கிறவனை தன் துணைக்கரத்தால் தழுவிப்புகர் என்றும் வாழ்தன் இருக்கை கொண்டேயினான் ஏகுமெல்லை இழவர் கிளவலைவாகு சேர்ந்த நம் அப்படை போற்றன யூகமோடு நிரீயுறவோனுடும் போகல் மேயினன் புந்தியில் சூரனே ஆருயிர் துணையான அறிமுகன் வாரமுற்று உடன் வந்திட வந்திடும் சூரபன்மனை சுக்கிரன் தன் இடம் சேர வைத்து நாடியே ஆசனம் கொடுத்து அங்கன் இருத்தியே நேச நீடவும் நல்லன பேசி வரும் பெற்றி என்னோயனா தேசிகன் சொலச்செம்மல் உரை செய்வான் ஓங்கு வெள்வி உலப்புறச் செய்ததும் ஆங்கனம் வந்து அறநருள் செய்ததும் தாங்கரும் வளம் தந்ததும் காசிவன் பாங்கர் வந்த பரிசும் பகர்ந்து மேல் தாதை கூறிய தன்மையும் முத்துற ஓதியாமினி ஊக்கி இயற்றிடும் நீதியாது நிகழ்த்துதி நீ எனத் தீது சால்மனத் தேசிகன் கூறுவான் பாசமென்றும் பசுவென்றும் மேதகும் ஈசன் என்றும் இசைப்பற் தழையன பேசல் மித்தை பிரிதிலையாவியும் தேசுமேவு சிவனுமொன்றாகுமே தீய நல்லவே என செய்வினை ஆயிரண்டு என்பர் அன்னவற்று ஏதுவால் ஏயும் என்பர் இன்பக்கடல் தோயும் என்பர் துயர்வுறும் என்பராள் ஒருமையே அன்றி ஊழின் முறைவிராய் இருமையும் துய்க்கும் என்பர் அவ்வெல்லையில் அரிய தொல்வினை ஆனவை மண்ணுயிராவையும் ஈட்டுகின்ற இருவினையாற்றலான் மீட்டு விரைவின் முதித்திடும் பாட்டின்மேவு பரிசுணர்ந்து அன்னவை கூட்டுமென்பர் குறிப்பு அரிதாம் சிவன் சொற்றாதியும் தோமுருவான் தலை உற்றாவியும் ஒன்று அலவொன்று எனில் குற்றமாகுமக்கோமுதற்கு என்பரால் மற்ற அதற்கு வரன்முறை கேட்டினீ ஆதி அந்தம் இன்று ஆகியமலமாம் சோதியாய் அமர்த்தொல் சிவநாடலின் காதலாகிக் கருதுதல் மாயையால் புரிவனால் இடம் கொள்மாயையின் யாக்கைகளாயின அடங்கவும் நல்கி அன்னவற்று ஊடு தான் கடம் கொள்வானில் கலந்து மற்ற அவ்வுடல் மடங்கும் எல்லையின் மன்னுவன் தொன்மை போல் இத்திரத்தின் எஞ்ஞான்றும் அவ்வெல்லை தீர் நித்தனா நிலைமை புரிந்திடும் இத்தையாகும் வினைகளும் யாவையும் முத்திதானு முயல்வதும் அன்னதே பொய்யதாகும் பொறிபுலம் என்றிடின் மெய்ய தோபவை காணும் விழுப்பொருள் மயில் புந்தியும் வாக்கும் வடிவமுஞ்செய்ய நின்ற செயல்களும் அன்னதே அன்ன செய்கைகள் அண்மையதாகுமே பின்னரங்கதன் பெற்றியின் வந்திடும் இன்னல் இன்பம் இரண்டு மெய்யாகுமோ சொன்ன முன்னைத் துணிபினவாகுமே தன்னையும் மெய்யனக் கொள்ளினும் அத்தகுந்துயரானதும் இன்பமும் நித்தமாகும் நிமலனை எய்துமோ பொத்திலான பொதியுடற்காகுமே தோன்றுகின்றதும் துண்ணனமாய்வதும் ஏன்று செய்வினையாவதும் செய்வதும் ஆன்ற தற்பரக்கு இல்லை அனை அதை ஊன்றி நாடின் உடற்குரு பெற்றியே போவதும் வருகின்றதும் பொ ஆவதும் பின் அழிவதும் செய்வினை ஏவதும் எண்ணிலாத கடந்தொரும் மேவுகின்றதொர் விண்ணினுக்காகுமோ அன்ன போலெங்கும் ஆவி ஒன்று ஆகியே துண்ணி நின்றிடும் தொல்பரன் வேறுபாடு என்னதும் இளன் என்றும் போர் பெற்றியான் மண்ணும் அங்கு அது வாய்மை என்றுவோர்தினீ தஞ்சமாகும் தருமம் நன்றால் என நெஞ்சகத்து நினைந்து புரிவதும் விஞ்சுகின்றவியன் பவம் தீதி என அஞ்சுகின்றதுமாம் அறிவியின்மையே யாது யாது வந்து எய்திய தன்னதை தீது நன்று என சிந்தை கொள்ளாதவை ஆ அதிமாயை என்று ஆய்ந்து அவையாற்றுதல் நீதியான நெருமையது ஆகுமே தருமம் செய்க தவறூள பாவம்மாம் கருமம் செய்ய என்பர் கருத்து இலார் இருமை தன்னையும் யாவர் செய்தாலும் மேல் வருவது ஒன்று இலை மாயம்பித்தாகுமோ கனவின் எல்லையில் காமுறு நீறவும் இணையவந்தவும் ஏனை இயற்கையும் நனவு வந்தொழி நாம் கண்டதில்லையால் அனையவாம் இவன் ஆற்றும் செயலலாம் இம்மையாற்றும் இருவினையின் பயன் அம்மை எய்தி நன்றோ அடையப்படும் பொய் இம்மையே அது பொய்யில் பிறப்பது மெய்மையாகுமதோ சுடர்வேலினோய் நெறியதாகுமின் நீர்மையலாம் பிறரறிவரே எனின் நன்னதொர் வேலையே பெருவர் யாமுறும் பெற்றியலாம் அவை உறுதி உண்டெனின் உண்மையதாகுமே சிறியரென்றும் சிலரைச் சிலரை மேல் நெறியரென்றும் நினைவது நீர்மையோ இறுதி இல்லுயிர் யாவும் ஒன்றே என அறிதல் வேண்டுமஹ்துண்மையதாகுமே உண்மையே இவை ஓதியனார் உணர்நுண்மையாம் இனி நுங்களுக்காகிய வன்மையும் தொல் வழக்கமும் மற்றவும் திண்மையோடு உரை செய்திட கேட்டினி தேவர்தம்மினும் சீதரனாகியோர் ஏவர்த்தம்மினும் ஏற்றமது ஆகிய கோ இயற்கையும் கொற்றமும் ஆணையும் ஓவில் செல்வமும் உன்னிடவுற்றவே உற்றதோர்மேன்மை நாடி உன்னை நீ பிரமென்றே தெட்டனத் தெளிதி மற்ற திசை முகன் முதலோர் தம்மை பற்றலை மேலோர் என்று பணியலை இமையோருங்கள் செற்றலர் அவரை திருவும் சிந்தீ இந்திரன் என்போன் வானோர்க்கு இரை அவனவனே நெல் அந்த மில்ல உணர்த்தங்கள் ஆறுயிர் கொண்டான் மைந்துரு நிகழம் சேர்த்தி வன் சிறை புரிதிமாதோ சிறையினை இழைத்துச் செய்யும் தீ என பலவும் செய்து மறை புகழ் முனிவர் தம்மை வானவர் தம்மை திக்கின் இறையவர் தம்மை நாளும் ஏவல் கொண்டிடுதி அன்னார் குறை தருப்பதங்களெல்லாம் உதவுதி அவுணர்க்கம்மா கொலையொடு களவு காமம் குறித்திடும் வஞ்சமெல்லாம் நிலையெனப் புரிதியற்றால் நினக்கு மேல் வரும் தீது ஒன்றும் இலை அவை செய்திடேல் இறைவனே விரும்பிற்றுெல்லாம் உலகு இடை ஒருங்கு நன்னா உனக்கு அவர் வெறுவும் நீரார் பொன் துழாய் தந்த சென்னி மால்விடைப்பாகந்த அண்டமாயிரமேலெட்டும் மணிக மோடின்னே ஏகி கண்டு கண்டவன் செய்யும் கடன் முறை இறைமையாற்றி எண்டிசை புகழ மீண்டே ஈண்டு வீற்றிருத்தி என்றான்